கட்டி முடிக்கின்றார்கள் கட்டி முடித்தவுடனே இனி சகாபாக்கள் எல்லாம் அங்கேதான் தொழில் என்று சொன்னவுடன் எல்லாரும் தொழு வர ஆரம்பிச்சுறாங்க மாஷாலா பள்ளிவாசல் ரம்பிடுது இடம் பத்தல கூட்டம் நெரிசல சகாபாக்கள் தொழுகிறாங்க தொழும் பொழுது தொழுகை நேரம் வந்துவிட்டதை எப்படி அறிவிக்கிறது தொழுக நேரம் வந்துச்சுன்னா எப்படி வர்றது அந்த காலத்தில் எல்லாருக்குமே வாட்சி இருக்காது வாட்சை கண்டுபிடிக்கப்படல வாட்சி கிடையாது அப்ப எப்படி வர்றதுன்னு பார்க்கும்பொழுது சொல்ல ஆலோசனை பண்றாங்க தொழுகை நேரத்தை அறிவிப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு சஹாபி சொல்றாங்க கொடிக்கம்பம் கட்டிட்டு தொழுகை நேரம் வந்த உடனே அந்த கொடிக்கம்பத்துக்கு மேல என்ன பண்ணுவோம் கொடி ஏத்துருவோம் அந்த கொடியேற்ற பார்த்து எல்லாரும் எங்க வந்துடணும் பள்ளிவாசலுக்கு தொழு வந்து ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி சொல்றாங்க இல்ல யாரும் அதெல்லாம் செட் ஆகாது ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை வளர்த்து தொழுது நேரம் வந்து அதுல தெரு நெருப்பை வளர்த்து விடுவோம் தீய எரிப்போம் தீ நல்ல ஹைட்ல போய் எரியும் அதை பார்த்தோன்னா எல்லாரும் எங்க வந்துரும் தொழுக்கு வந்துடணும் இன்னும் சொன்னாரு இது கொடி ஏத்துறது இல்ல தீயை வளர்க்கறது இதெல்லாம் வந்து அடுத்தவருடைய கவனத்தை ஈர்க்காது அதனால ஒரு பெரிய கொட்டு ஒண்ணு அந்த கொட்டு வச்சு டும் டும் அடிச்ச உடனே எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திரும் அவங்க தொழு வந்துருவாங்க அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாங்க பெருமான சல்ல முடிவு செய்யல எந்த முடிவு ஏத்துக்கிறது சரியான ஏத்துக்கல அன்றையாங்க மறுநாள் காலையில அப்துல்லா ஐபுனோ ஜெயித் அரிய அல்லாத்தான் சஹாபி நபிசல்லாலத்தில் வர்றாங்க யார சொல்லி ஒரு கனவு கண்டேன் ராத்திரி ஒரு கனவு கண்ட என்ன கனவு நான் தூங்கிட்டு இருக்கேன் நான் முடிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ ஒரு ஒரு வியாபாரி ஒரு வெள்ளை ஆடை அணிந்த ஒரு வியாபாரி குழல் ஊதிக்கிட்டு போறாரு குழல் விற்கிற வியாபாரி குழல் ஊதுவாங்க உனக்கு என்ன தேவை இந்த குழல்றாரு அப்ப நான் அவன் பத்தி பேச்சு நடந்திருக்கு தொழையை காண்டி அழைக்கிறத பத்தி பேச்சு நடந்திருக்கு அந்த மாதிரி கனவே வருது அப்ப அவர் கேக்குறாரு நாங்க தொழுகைக்காக மக்களை அழைக்கணும் எப்படி அழைக்கிறது எங்களுக்கு தெரியல அதனால இந்த குழலை கொடுத்தீங்கன்னா நாங்க குழலை ஊதி மக்களை அழைக்கிறது வசதியா இருக்கோம் அதனால இந்த குழலை எங்களுக்கு விலகித்தாங்க அப்படின்னு கேட்டேன் அப்ப அந்த மனிதர் சொன்னாரு தொழுகைக்கு அழைக்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு குழலு நான் இதை விட ஒரு நல்ல வழி சொல்லித்தரவா தொழுகைக்கு அழைப்பதற்கு இதை விட நல்ல வழி சொல்லித்தரவா அப்படிங்கிற என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற உடனே நீங்க யாராவது ஒரு மனுஷனை உயர்ந்த குரல்ல உயர் சப்தத்தோடு அல்லாஹு அக்வர் அல்லாஹு அகர் அல்லாஹு அகர் அல்லாஹு அக்பர் அஷத் அல்லா இல்ல அஹ் அஷத் அல்லா இலாஹ் அப்படிங்கிற வார்த்தையில சொல்லிக் கொடுத்து இப்படி நீங்க கூவுனீங்கண்டா சத்தம் போட்டீங்கண்டா இது எல்லாரும் தொலைகின் பக்கம் விரைந்து வருவதற்கும் அல்லாஹுடைய ஞாபகத்தோடு வர்றதுக்கும் வசதியா இருக்குமா இல்லையா அதனால இத சொல்லிட்டு ஏன் இந்த குழல்ல வாங்குறீங்க அப்படின்னு கேட்டார் இரசு அல்லா அப்படின்னு சொல்லி அந்த பாங்குடைய வார்த்தையை அப்துல்லி ரதின உடனே பெருமான நீங்கள் தான் உயர்ந்த சப்தம் உடையவர் இந்த பிலாலிட்ட உடனே அப்துல்லி செய்தோ இரவு கனவிலே நமக்கு எந்த வார்த்தை சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அந்த வார்த்தையை அப்படியே மாறாமல் யாருக்கு சொல்லி தராங்க அல்லாஹு அக்குமர் அல்லாஹூ அக்மர் ஹஷதல்லு சொல்லி மக்களை தொழகின் பக்கம் அழைக்கிறாங்க இந்த சப்தத்தை கேட்டு இருக்காங்க உமர் ரஜில்லானவோ தூங்கிட்டு இருக்க இந்த சப்தத்தை கேட்டவொடனே முடிச்சிடுறாங்க முடிச்சிடறாங்க அலறி அடிச்சுகிட்டு தங்களுடைய நேற்றை அப்படியே இழுத்துக்கிட்டு வேகமா ஓடிவராங்க ரசூல் அஹ் ரசோலா என்ன வார்த்தை என்ன வார்த்தை அப்ப ரசே ராத்திரி அப்துல்லா இப்ப செய்து கனவு கண்டானா அந்த கனவுல இந்த மாதிரி யாரும் சொல்லிக் கொடுத்தாங்களா அந்த வார்த்தை சொன்னாரு அது நல்ல வார்த்தையாக உண்மையான கனவு அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லி பாங்க சொல்ல உடனே யாரும் சொல்லலாம் அல்லாமே சத்தியமாக இதே கனவை நானும் கண்டேன் இதே கனவை நானும் கண்டேன் அதனாலதான் இந்த வார்த்தை கேட்ட உடனே நான் உங்ககிட்ட அலச்சு ஓடி வர்றேன் உங்கள்ட்ட சொல்றதுக்காக வேண்டி அப்படின்னு சொன்ன உடனே சகோதரே சதக்கத்தை உம்முடைய கனவிலே உண்மையே கண்டாய் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க சொல்லி அன்றில் இருந்த சகோதரர்களே இந்த பாங்குடைய வார்த்தைகளும் பாங்க சொல்லக்கூடிய முறையும் மார்க்கத்திலே உண்டாக்கப்பட்டது சரி ஃபஜீர் கொள்கையில மட்டும் அசலாத்து ஹைனம் மீனோங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒருமுறை பிலால் நதியானோ பாங்க சொல்லி முடிச்சிட்டாங்க பாங்க சொல்லி முடிச்சிட்டாங்க முடிச்ச பிறகும் நமசுராஜ் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க பாங்க சொன்ன கொஞ்சம் உடனே ரசோல்லாய் பக்கத்தில் போய் அசலாத்து தொழுகை தூக்கத்தை விட சிறந்தது ரொம்ப நல்ல வார்த்தையா இருக்குது பாங்கல இது சேர்த்துக்க அப்படின்னா இது சேர்த்துக்கண்டாங்க அதுல இருந்துதான் அசலாத்து அப்படிங்கிற வார்த்தைடைய பாங்கல சேர்க்கப்பட்டுச்சு